அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் வாய்மையே வெல்லுமடா அதன் நாமும் செல்வோமடா என்று எழுச்சி பாடலாக ஒருக்க கவிஞர் மருத காசி பாடல் இது படத்தின் தயாரிப்பாளர் சாண்டோ எம் எம்ஏ தேவர் நீண்ட வருடங்களுக்கு முன்பு எழுதிய அதே பாடலின் பாணியில் கதாநாயகன் குதிரையில் பயணம் செய்து கொண்டே பாடுவதாக எழுதி தரும்படி கேட்டுக்கொண்டதற்காசி ஏற்றிய பாடல் இது திவாகர் இந்த படத்திற்கு இசை அமைத்திருப்பார் டி எம் சவுந்தரராஜனின் குரலில் இந்த பாடல் நேர் வழி எனும் படத்திற்காக மலை பாதை ஒன்றிலே நடிகர் ஜெய்சங்கர் இந்த பாடலை கதாநாயகனாக அந்த படத்தில் பாடிக்கொண்டு செல்வதாக அமைந்திருக்கும் எழுச்சிகரமான வரிகள் இந்த பாடலிலே பொருந்தியிருக்கும் கவிஞருக்குரிய முத்திரை எழுச்சிகரமான பாடல்களை எழுதுகிற பொழுது எப்படி பதிப்பாரோ அதுவும் இதில் குறைவின்றி பதிந்திருக்கும் இவற்றுக்கு உரிய சிறப்புகளோடு இன்னொரு சிறப்பு சத்தியமேவ ஜெயதி என்கின்ற மகாத்மா காந்தியடிகளின் அந்த ஒப்பற்ற வாசகம்தான் வாய்மையே வெல்லும் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் அமைக்கப்பட்டது அரசின் முத்திரை வாசகமாகவும் அது பொறிக்கப்பட்டது அதை கருத்திலே கொண்டு இந்த பாடலிலே பொருத்தமாக பதித்திருப்பது பாராட்டுதற்குரியதாக அமைந்திருப்பதோடு இந்த படம் வெளிவந்த அந்த காலகட்டத்தையும் திரை ரசிகர்களும் சுவைஞர்களும் கவனத்தில் கொள்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இந்த பாடலும் நம்பிக்கை ஒட்டக்கூடிய கேட்கிற உள்ளங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பாடல் என்றால் அது மிகையில்லை அப்படிப்பட்ட இந்த பாடல் காட்சி ஜெய்சங்கரின் படங்களில் அவ்வப்போது அமைவதும் அந்த பாடல்கள் வெற்றி பெறுவதும் படத்தின் வெற்றிக்கு அது உறுதுணையாக இருப்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்க ஒன்றாக இருந்தது அத்தகைய பாடல் அவருடைய ரசிகர்களையும் கடந்து எல்லா தரப்பு ரசிகர்களாலும் மிகவும் விரும்பி கேட்கப்பட்டு ரசிக்கப்படக்கூடிய பாடல்களின் வரிசையிலே இணைகிறது இதோ நேர்களே வாய்மையே வெல்லுமடா அதன் வழியை நாம் செல்வோமடா என்கின்ற இந்த பாடல் டி எம் குரலில் உங்களை நோக்கி வருகிறது நெறி கெட்ட மனிதரை கூச வைக்கும் நேருக்கு நேர் உண்மை பேச வைக்கும் வாழ்வில் நெறி கெட்ட மனிதரை கூச வைக்கும் வாய்மையே வெல்லுமட बड़ा आदिल वलिए नामुम से எதிர்பவத்த பணி அமைக்க இகழ்பவர் வாயால் புகழ்வைக்கே இறைவன் புகழ் அருள் புரிவான் இங்கு என்றும்